ஹீஸ் நானூற்றி தொன்னூற்றி எட்டு இப்னு உமர் அலி அல்ல அவர்கள் கூறியதாவது நபி சலாஹு அலி வசல்லம் அவர்கள் தொழுவதற்காக ஈட்டி நாட்டப்படும் அவர்கள் அதை நோக்கி தொழுவார்கள்